प्रपन्न पाणये कृष्णाय दुहे ம் तथा तेने கிருஷ்ணா भगवान श्री ஸ்ரீஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலை சொல்ல தொடங்கியிருக்கார் மனிதன் ஏன் தெரிஞ்சே தவறு செய்கிறான் அப்படின்னா அவங்கிட்ட இருக்கிற பேராசை தான் காரணம் பேராசைக்கு காரணம் அறியாமைங்கிறது பின்னால் நம்ம பார்க்க போகிறோம் ஆக இந்த விருப்பு வெறுப்பு ரஜோகுணந்தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப வேகமாக தப்புன்னு தெரிஞ்சால் கூட அதை பண்ணுறதுக்கு காரணம் அதை சொன்ன அது எப்படி நம்மளை மூடியிருக்கு கவர் பண்ணிருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் புகையால மூடப்பட்டிருக்கோ எதாதோ மலேனச்சி ஆதரிச கண்ணாடி மலேன அழுக்கால மூடப்பட்டிருக்கோ ஆவ்ரிய தூமேன ஆவரியத்தை மாதிரி மலேன ஆவரியத்தே எதோல்பேன ஆவருத்தோ கர்ப்பகா எப்படி கருவை கருப்பை மூடியிருக்கோ அப்படி அதனால இது மூடப்பட்டிருக்குங்கிறார் அதனாலேங்கிறது இந்த இடத்துல ஆசையினால காமத்தினால விருப்பு வெறுப்பால் ரெண்டையும் சேர்த்துக்கணும் நாம முக்கியமாக ஆசையத்தான் சொல்கிறார் அவர் ஆசைதான் நிறைவேறலைன்னா வெறுப்பாயிடுறது ஆசை நிறைவேறிடுத்துனால் கர்வம் வந்துடும் ஆசை நிறைவேறலைன்னு சொன்னால் வெறுப்பு வரும் கோபம் வரும் எரிச்சல் வரும் ஆகா அதனால இது மூடப்பட்டிருக்குங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இதை விளக்கி சொல்ல போகிறார் இது என்னென்னா மூணு விதமான ஆசையை சொல்கிறது சாத்திகமான ஆசை ராஜசமான ஆசை தாமசமான ஆசைன்னு மூணாக பிரிச்சுக்கணும் அதாவது நெருப்பை புகை மறைச்சிருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஊதினாக போகும் அந்த புகை போயிடும் அதனால் சில பேருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி இந்த ஆசை உனக்கு கெடுதலை உண்டு பண்ணும் எனவே நீ இந்த ஆசையை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிவுபூர்வமாக விளக்கி சொன்னோம்னா அந்த ஆசையை நீக்கிவிடலாம் ஆகையினால நெருப்பை புக முடியிருக்கிற மாதிரிங்கிற இது கேட்டால் அது சாத்திகமானது கொஞ்சம் பக்குவம் உள்ளது கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க இந்த ஆசை போயிடும் கண்ணாடியை அழுக்க மூடி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் அடிக்கடி தொடைக்கணும் அது மாதிரி சில பேருக்கு எடுத்து எடுத்து நிறைய தரம் பல சிட்டிங் சொல்லணும் உட்காந்து சொல்லி சொல்லித்தான் அந்த ஆசையை இது தவறானது இந்த காரியத்தை பண்ணினா கெடுதல்லாம் வருங்கிறத சொன்னோம்னால் கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்தால் தான் அந்த ஆசை போகும் சில பேருக்கு கருவை கருப்பை மூடி இருக்கிற மாதிரி ஆசை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு யார் என்ன உபதேசம் பண்ணினாலும் சரி அந்த ஆசையிலேருந்து அவங்களால் விடுபடவே முடியாது எப்படி குழந்த பிறக்கிறதுக்கு பத்து மாதம் பொறுத்திருந்தால் தான் அந்த குழந்தைய பெற முடியுமோ அப்படி நாமளும் பொறுமையாக இருக்கணும் அந்த மாதிரி ஆசை போகிறதுக்கு டைம் ஆகும் அது தமோகுணம் ரொம்ப ஸ்ட்ராங் டிசையர் அது சில ஆசையெல்லாம் சாதாரணமான முயற்சியிலே போயிடும் சில ஆசை இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுக்கணும் சில ஆசைகளெல்லாம் அது பக்குவப்பட்டு காலப்போக்கில் அடிபட்டு அனுபவப்பட்டாதான் அது போகும் ஆகவே ஆசை எப்படி அறிவை மூடி இருக்குங்கிறத தான் இங்கே சொல்ல போகிறார் அதனால் இது மூடி இருக்குன்னா இதுன்னு சொன்னால் பகுத்தறிவு அந்த பேராசையினால பகுத்தறிவானது மூடப்பட்டிருக்கிறது ததா தேன இதம் ஆவிரத்தம் தேனன்னு சொன்னால் அதனால் இது அதனாலுங்கிறது ஆசையினால காமேன இதம் அப்படின்னா ஞானம் பகுத்தறிவு அது மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட பொருள் இந்த எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறார் சில பேருக்கு சீக்கிரம் போயிடும் சில பேர் கொஞ்சம் நாள் ஆகும் மனசனுடைய பக்குவத்தை பொறுத்து சில பேருக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதாவது தவறுகள் செய்யறதுக்கான உந்துதலே இந்த பேராசை தான் அது அந்த ஆசை தர்மமான ஆசையா அதர்மமான ஆசையான்னு நிறைய பேருக்கு புரியறதில்லை பின்னால கிருஷ்ணர் சொல்ல போறார் தர்மத்துக்கு முரண்படாத ஆசையாக நான் இருக்கேன்னு சொல்ல போறார் சமூகத்துக்கு நல்லது செய்யணுங்கிற ஆசையை நம்ம குறையா சொல்ல மாட்டோம் நமக்கும் சமூகத்துக்கும் கெடுதலை செய்யக்கூடிய ஆசையத்தான் இந்த இடத்துல பகவான் கிரிட்டிசைஸ் பண்ணுறார் கண்டனம் பண்ணுறார் இதுதான் பாபம் பண்ணுறதுக்கு காரணம்னு சொல்கிறார் இதுக்கு பிறகும் அடுத்த ஸ்லோகத்துலேயும் இந்த கருத்தை தொடர்ந்து சொல்ல போகிறார் நாம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் தூமே நாவ்ரியர்